ீிாமூர் சுந்திரம்ைப்பயனம் ஸ்ரீங்கை தியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் mama அஸ்மூரு சந்தமான மாதேவ் சாா த்தமேவிரவிமே மம நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மஹோ குரு प्रत्यगर्थो ओम ओम சர்ோப்பலவரப்போம்மம சகநாபத்து சகன்கு ओम தேஜஸ்வினீத்தமஸ் மாவித்விஷாவை ஓ படோப்பஷத் ரெண்டாவதீ முதல்மன் புரமேகாசம் அஜஸ்வகேத்தோச்சீ விமுத்த ை நமோவஸ்ய மருத்தியவேறியேத்தேமவிச்சாரியராஹய யமர்மராஜ ஆம திரும்ப திரும்ப பல கோணங்களில் மனதில் பதியுமாறு உபதேசம் பண்ணுகிறார் இந்த ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி முதல் மந்திரத்தில் பார்த்தோம் நேற்றுக்கு இந்த உடலை உணர்வின் உடையதாக அறிந்து தியானித்து இன்பத் துன்பங்களிலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுபட்டு அது மூணு சொன்னார் விமுக்த விமுட்சியதே விடுபட்டவனாய் விடுபடுகிறான் விமுக்தகா சன்னு நசோச்சத்தின்னு சொல்லலாம் அதாவது இதை உண்மையை உணர்ந்து இந்த உடல் பற்று உள்ள பற்று உயிர் பற்று உலகப்பற்று எல்லா பற்றிலிருந்தும் விடுபட்டவனாய் கவலைகளை விடுகிறான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நான் வரையறைக்குட்பட்டவன் என்கின்ற தவறான எண்ணந்தான் நான்கிற தனி நான் அப்படிங்கிற எண்ணந்தான் நானாத்ம ஆத்மாக்கள் பல என்கிற எண்ணந்தான் துன்பத்துக்கு காரணம் பாதுகாப்பின்மை உணர்வுக்கு காரணம் இன்செக்யூரிட்டிங்கிறாங்க இல்லையா அந்த இன்செக்யூரிட்டிக்கு காரணம் என்னென்னா நிறைய பேர் இருக்கோங்கிற எண்ணம் இருக்கிறதே ஒரே வஸ்து தான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது உபனிஷத்து ஆக மாற்றம் இல்லாத கோணல் இல்லாத உணர்வின் உடையதாக உணர்வின் உடையதாக உடல் இருக்குது உடல் உணர்வை உடையதாக இல்லை அது ஞாபகம் உடம்பு உணர்வை உடையதாக இல்லை உணர்வு உடலை உடையதாக இருக்கிறது மின்சாரம் தன்னை வெளிப்படுத்தும் கருவிகளை உடையது போல இப்போ வந்து இந்த மைக் இருக்குது மின்சாரம் மைக்கை உடையதாக இருக்கிறதா மைக்கு மின்சாரத்தை உடையதாக இருக்கிறதா மின்சாரம் மைக்கை உடையதாக இருக்குது அப்படிதான் சொல்லணும் இப்போது வெளிச்சம் வந்து இந்த லைட் இருக்குது லைட்டு வந்து மின்சாரத்தை உடையதாக இருக்கிறதா மின்சாரம் வெளிச்சத்தை பல்பை உடையதாக இருக்கிறதா அப்போது பல்பு மின்சாரத்தை உடையதாக இருந்தால் பல்பு மின்சாரம் இல்லாமல் தானாகவே எரியணும் ஆ மின்சாரம்தான் வந்து காரம் எலக்ட்ரிசிட்டி பல்பு மூலமாக வெளிப்படுது எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா பல்போ ஃபேனோ மைக்கோ ஒன்றும் வேலை செய்யாது அப்போ எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பிரஸ் சாரத்துக்கு கருவிகள் தேவை கருவிகள் எலக்ட்ரிசிட்டியை உடையதல்ல எலக்ட்ரிசிட்டி தான் கருவிகளை உடையதாக இருக்கிறது உணர்வு உடலை உடையதாக இருக்கிறது உணர்வு உயிரை உடையதாக இருக்கிறது உணர்வு உள்ளத்தை உடையதாக இருக்கிறது ஆனால் உள்ளமோ உடலோ உயிரோ உணர்வை உடையதாக இல்லை புரிஞ்சிக்கணும் ஆனால் உணர்வுக்கு உடைமை தேவையில்லை உடைமைக்கு உணர்வு இல்லாமல் செயல் இல்லை புரிய உணர்வுக்கு இப்ப நம்ம புரிய எக்ஸாம்பிள் உதாரணம் திருஷ்டாந்த திரை நிழற்படங்களை உடையதாக இருக்கிறதா நிழற்படங்கள் திரையை உடையதாக இருக்கிறதா சம்பந்த யாருக்கு உணர்வை உடையதா இருக்குதான் உடலை உடையதாக இருக்கு அப்படிதான் சொல்றார் அவர் உணர்வினுடையதாக உடலை எவன் அறிகிறானோ அப்படிதான் சொல்லியிருக்கார் உணர்வின் உடையதாக உடலை எவன் அறிகிறானோ ஆ உணர்வு இல்லைன்னா உடல் உணர்வே நமக்கு இல்லை உணர்வு இல்லைன்னா எதை பற்றிய உணர்வும் நமக்கு இருக்காது உள்ளம் உணர்கிறது உள்ளம் உலகத்தை உணர்கிறது உள்ளம் உடலை உணர்கிறது உள்ளம் உலகத்தையும் உடலையும் உள்ளத்தையும் உணர்வது எப்படி கே உடல் உள்ளம் இந்த உள்ளம்தானே எல்லாத்தையும் உணர்றது மனசு தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது மனசு எப்படி தெரிஞ்சுக்கிறது மனசு வந்து சாஸ்திரப்படி ஜடவஸ்து கெமிக்கல் வேதமும் சாஸ்திரமும் சொல்லுகிறது சயின்ஸும் அதான் சொல்றேன் அதனால தான் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கெல்லாம் மெடிசன் கொடுத்தா க்யூராகுது அதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க டிப்ரெஷனுக்கெல்லாம் மெடிசன் கொடுத்தா அந்த மெடிசன் ஒர்க் பண்ணுறது எதுனால என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் தான் எல்லாம் அதனால் மனசு விஷயம் இந்த மந்திரத்தோட அர்த்தம் இதுதான் உடலை உணர்வினுடையதாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் என்னென்னா அப்போ நான் என்னை வந்து எதுவாக தெரிஞ்சுக்க உணர்வுன்னா உணர்வு எங்கேயோ தனியாக இருக்கான்னா உணர்வை உணர்கின்ற உணர்வாக இருக்கிறேன் அப்படி இப்போ சொல்ல வேண்டியதான் வழி இல்லை என்ன பண்ணுறது கான்ஷியஸ்னஸ்ஸை கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுமா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் என்ன என்ன வருது யானை அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ணம் வருது யானை யானையோட வடிவம் வருது பூனை அப்படின்னா பூனையோட வடிவம் வருது எதையா சொன்னால் வேப்ப மரம் உடனே அதோட வடிவம் வருது மன சொன்ன உடனே அந்த சொல்ல சொன்ன உடனே அதனுடைய ரூபம் ஞாபகத்துக்கு வருது கண்ணால் முன்னாலே இல்லை வேப்ப மரமோ எந்த மரமும் இப்போ கண்ணுக்கு முன்னாலே இல்லை ஆனால் அந்த சொல்ல சொன்ன உடனே உங்கள் மனசில் அந்த ரூபம் ஞாபகத்துக்கு வருது ஃபார்ம் ஞாபகத்துக்கு வருது ஆனால் இப்போ எதை சொன்னாலும் உடம்புன்னா அது ஞாபகத்துக்கு வரும் மனசுன்னா கூட கொஞ்சம் புரியும் ஆனால் கான்சியஸ்னஸ் உணர்வு அப்படின்னு சொன்னால் உணர்வுங்கிறது போது உங்களுடைய உள்ளத்திலே தோன்றும் எண்ணம் என்ன உணர்வு என்கிற சொல்லை சொல்லும் பொழுது உங்கள் உள்ளத்திலே தோன்றும் எண்ணம் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா உணர்வாகவே நாம் இருக்கிறோம் எந்த வேடை சொன்னாலும் நீங்கள் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும் மனசில் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ்ஸை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு கான்ஷியஸ்னஸ் வேணும் கான்ஷியஸோடு இருக்கிறதுனால கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம் தமிழில் அதுக்கு ஒரு சப்தம் வச்சுன்னு இருக்கும் உணர்வுன்னு தாய் மாணவர் சொல்லியிருக்கார் ஆராய் உணர்வு நீ என்றான் தாய்மான் சொல்லியிருக்கார் அதான் பிரமாணம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றும் எண்ணம் என்னது பொருள் இருக்கா இல்லையா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த சப்தத்துக்கும் மீனிங் இல்லாமல் அது என்னவாக இருக்க முடியும் இப்போ வந்து ஆகாஷ புஷ்பம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மீனிங்லெஸ் பொருளற்ற சொற்கள் அப்படின்னு சொல்லதெல்லாம் உண்டு ஆகாயத்தாமரை ஆனால் தாமரைங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்குது ஆகாயங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்குது ஆகாயத்தாமரைங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லை ஆகாய தாமரைங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லை இப்படி நிறைய சொல்லுவாங்க தமிழ்லாம் சம்ஸ்கிரு சொல்றது உண்டு ஒரு ஸ்லோகமே உண்டு மிருக திருஷ்ணாம்பசி ஸ்நாத கபுஷ்பிருத்தேகர ஏஷவந்தியா சுதோ யாதி சசனு ஒரு ஸ்லோகம் மீனிங்கே கிடையாது ஆனால் இந்த தனித்தனியாக அந்த வேர்டு எடுத்து அதுக்கு அர்த்தம் இருக்கு மிருக திருஷ்ணா காணல் நீர்தாகம் காணல் நீர் தா இல்லாட்டி லிட்ரல் மீனிங் என்ன தெரியுமா மிருகம்னா மான் திருஷ்ணான்னா தாகம் இன்னைக்கு கூட வந்தது இல்லையா தண்ணீர் வேட்கை மான் அப்படின்னு வந்தது நீர் வேட்கையுடைய மான் தினசரி தியானத்தில் படிச்சு மிருகம் என்றால் மான் திருஷ்ணா என்றால் தாகம் ஆனால் மிருக திருஷ்ணாம்பகா அப்படின்னு சொன்னால் பாலைவனத்தில் காணலை நீரா நினச்சி மான் அலையும் அலைஞ்சு செத்து போகும் அதனால தான் அதுக்கு காணல் நீருக்கு இப்படி ஒரு பேர் வச்சுட்டாங்க மிருக திருஷ்ணாம்பகா மானின் நீர்வேக்கை தண்ணீர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க அதுக்கு தமிழில் அப்படி மொழி எடுத்தால் அப்படிதான் வரும் மிருக திருஷ்ணாம்பசைநாத்தகா குளிச்சான் நான் ஒருத்தான் காணல் நீரில் ஒருவன் குளித்தான் எப்படி இருக்கு காணல் நீரில் ஒருவன் குளித்தான் அப்புறம் ஆகாய பூவை தலையில் சூடி கொண்டான் முயல் கொம்பினால் வில்லை கையிலே வைத்திருந்தான் அடுத்துதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த பதம் என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க இப்போ அவன் மலடி மகன் ஒரு மலடி மகன் வந்தியாசுதகா வந்தியான்னால் அதாவது பிள்ளை பெற முடியாத தன்மையுடையவள் அப்படின்னு அர்த்தம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தன்மை உடையவளுக்கு வந்தியான்னு பேர் ஆ வந்தியாசுதகான்னா என்ன அர்த்தம் பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாதவளுடைய பிள்ளைன்னா பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியாதவளுடைய பிள்ளை முயல் கொம்பினால் செய்யப்பட்ட வில்லை கையிலே வைத்து கொண்டு அவன் தலையிலே ஆகாய பூவை சூடிக்கொண்டு அப்புறம் இதில் காணல் நீரில் குளித்தான் அப்படின்னா என்ன வேர்டு என்ன மீனிங் இதுக்கு சொல்ல வரேன் உணர்வு என்பது பொருளற்ற சொல்லா தான் கேள்வி எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கும் பொழுது உணர்வு என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன நான் அகம் அவ்வளோதான் துவம் உடம்பு மனசை குறிக்கல இந்த உடம்பு மனசுக்குள்ள இருக்கிற உணர்வை குறிக்கிறது ஆக நம்முடைய கவனம் எல்லாம் உடம்பத்தான் பார்க்கறோமே தவிர மனசைத்தான் பார்க்கறோமே தவிர மனசையும் உடம்பையும் பார்க்கறவனை பார்க்க மாட்டேங்கிறோமே அவன் இல்லைன்னா எதையுமே பார்க்க முடியாதே அப்ப அவனை பாரு அப்படின்னா என்ன உன்னை நீ பாரு உன்னை நீ பாருன்னா உடம்பு இப்படி பார்க்காத உன்ன நீ பாருன்னா உங்க மனசை பார்க்காதே உன்ன நீ பாருன்னா உன்னைப்பார் உணர்வாக உன்னைப்பார் புரிந்து கொள் அப்புறம் எல்லா உணர்வும் ஒன்றே அந்த விஷயத்துக்கு தான் போகிறோம் ஆஹா அனுஷ்டாய நசோசதி அனுஷ்டாய விமுக்தஹாசன்னு நஷோசதி இந்த உண்மையை புரிஞ்சின்ற பிறகு அடடா இத்தனை நாளாக இதுதான் நான் நினச்சி இதோட ஜாதகம் இப்படி இருக்கேன்னு வேறு அப்பப்போ கவலைப்பட்டு ஃப்யூச்சரில் சந்தோஷம் வரப்போகிறதுன்னு சொல்லி குரு தசை வரப்போகிறது இன்னும் ஏழு வருஷம் கழிச்சுன்னு அதுக்கப்புறம் நான் ரொம்ப நல்லா இருக்க போகிறேன்னா இப்படி சொல்கிறாங்களே எல்லோரும் இப்போ சனி தசை நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி தசை முடிஞ்சு குரு தசை வரும்போது அப்புறம் பாருங்கள் நான் எப்படி இருக்கேன்னா உருப்பிட்ட மாதிரி தான் அப்படி நான் சொல்லலை உபனிஷத் சொல்கிறேன் எப்போதுமே நீ நித்திய ஆனந்த ஸ்வரூபம்ப்பா ஏன் போஸ்ட்போன் பண்ணுறேன் உன்னோட சந்தோஷத்தை ஏன் இல்லாத துக்கத்தை இருக்கிறதா நினச்சிட்டு கவலைப்படுற இருக்கிற சந்தோஷத்தை ஏன் தள்ளி போடுற ஆனந்தந்தானே உன்னுடைய சுவாவம் நான் உண்மையைத்தானே சொல்கிறேன் இது ஏன் உன்னால் ஒத்துக்க முடியல ஜீரணிச்சிக்க முடியல நான் சொல்கிறத கொஞ்சமாவது யோசித்து பார்க்க மாட்டேயா உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதில் சிந்திக்கிற சக்தின்னு ஒன்று இருக்குல்லையா அந்த சிந்திக்கிற சக்தி கொஞ்சமாவது வேலை செய்யாதா கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க மாட்டேயா அப்படின்னு அம்மா சொல்கிறார் யார் உபனிஷத் மாதா கீதா மாதா சொல்கிறார் அசோச்சியா நன்ப சோசஸ்தும் வார்த்தைக்கு கிருஷ்ணர் யுத்த பூமியில் சொல்கிறார் அழுதுன்னு இருக்கிற அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் நம் சோச்சித்துமிருகசி நானுஷோச்சிமருகசி நயவம் சோசித்துமருகசி திர கா பரிதேவனா மாஷுச்சு மாசுச்ச அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவரால் எவ்வளோதான் சொல்ல முடியும் இதுகுஹ்யம் பிரவசியம் என திரும்ப திரும்ப சொல்கிறார் பரம் பூய் பிரவக்சியாமி ஜாநமுத்தமம் யஜாத் முனையே பராம் சித்திமிதோ இதம் ஞானமுபாசிரித்த மமசாதர்மியமா சர்க்கேப்பி நோபஜாயே பிரளயன்திச்ச பதினாலாவது அத்தியாயத்தில் திரும்பவும் சொல்கிறார் மறுபடியும் சொல்கிறேன் அர்ஜுனா கேளு ஞானா நாம் ஞானமுத்தமம் இதை தெரிந்து கொண்டு விட்டால் இங்கேயே இப்பொழுதே பராசித்தி இந்த அறிவை பெற்று எத்தனையோ பேர் என்மயமாகி விட்டார்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார் ஆனாலும் கிருஷ்ணர் சொல்லுவார் எனக்குத்தானே தெரியும் என் ப்ராப்ளம்னா என்ன பண்ண முடியும் அதாவது சொல்கிறாங்க இல்லையா வாதத்துக்கு மருந்துண்டு பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாதுன்னு சாஸ்திரத்தோட வாக்கியத்தை நான் ஏற்றுக்கலேன்னு சொன்னால் அதை ஒபே பண்ணலேன்னு சொன்னால் யாருக்கும் நஷ்டம் பகவத்கீதையோட வாக்கியத்துக்கும் திருக்குறளுடைய வார்த்தைக்கு இடுக்கன் அழியாமையில் பத்து குரல் இப்படி சொல்கிறார் வெள்ளத்தனையே இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும்ங்கிறார் இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இதன் யாருக்கு கஷ்டம் இல்லைன்னா இதை விட அழகாக இப்படி சொல்லித்தர முடியும் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் அதாவது யாருக்கு கஷ்டமே கிடையாது தெரியுமோ அப்படின்னா கஷ்டம் சகஜம்னு ஒத்துக்கிறவனுக்கு கஷ்டமே இல்லைன்னு இன்பம் விழையான் சந்தோஷத்தை விரும்ப மாட்டான் கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிப்பான் அவனுக்கு எங்கே கஷ்டங்கிறார் இன்பம் விடையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் அதுக்கு மேலே இன்னும் படி போனார் எவ்வளோ வேணாலும் துக்கம் வரட்டும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறவனை என்ன பண்ண முடியும் பகைவனும் போற்றத்தக்க பெருமையை அவன் அடைவானர் இன்னா இன்னாமை இன்பம் என கொழின் அவ்வளோ கொள்ள முடியாது அவள வர முடியாதுன்னு அதை கொழின்னு வேறு போட்டார் துக்கத்தையே சந்தோஷமான விஷயமாக எடுத்துன்ட்டான்னா நிறைய துக்கம் வந்தால் என்ஜாய் பண்ணுறேன்னா துக்க சாகரே தரணீயம் கஷ்ட பர்வத்தே சரணீயம் விபத்தி விபினே பிரமணீயம் லோகஹிதம் மம கரணீயம் ரொம்ப பாட்டு சம்ஸ்கிருத பாட்டு துன்பக்கடலில் நான் நீந்த வேண்டும் பிரார்த்தனை வாருங்க துன்பக் கடலில் நான் நீந்த வேண்டும் கடுமையான மலைகளிலே நான் சஞ்சரிக்க வேண்டும் கஷ்ட பர்வத்தே சரணீயம் விபத்தி விபினே பிரமணீயம் அதாவது அடர்ந்த காடுகளில் நான் தெரிய வேண்டும் எதுக்காக நான் உலக நன்மையை செய்வதற்காக எங்கே நான் கஷ்டப்பட தயார் லோகஹிதம் மம கரணியம் என்ன வாட்டவர் சுச்சுவேஷன் கம்ஸ் நான் உலகத்துக்கு நல்லது தான் செய்வேன் அதாவது இந்த மரத்தை வெட்டுறவனுக்கு கோடாரியை கொடுக்கறது யாருன்னா கோடாரியை கொடுக்கறது யாருன்னா ஒருத்தன் என்ன பண்ணான் மரத்திலையே ஒரு போர்ஷனை வெட்டி அதையே கோடாரியாக பண்ணி அந்த மரத்தையே வெட்டினானான் அதுக்கும் அவனுக்கு நிழல் கொடுத்துன்னு தான் நிற்கிறது அவன் வெட்டி முடிக்கிற வரைக்கும் அதனால் கஷ்டம் கொடுத்தாலும் கஷ்டத்தை தாங்கிக்கிறது தான் அனுஷ்டாய ந சோச்சதி விமுக்தஷ்ட இது புரிஞ்சுக்கணும் அதுக்காக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு ஆக வேத உபனிஷத்து வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது உணர்வே உண்மை நீ உணர்வு என்று உணர்வாய் உன்னை உணர்வாக உணர்வாயாக மூணும் எல்லாம் ஊதான் உன்னை உணர்வாக உணர்வாயாக உணர்வே நீ ஆராய் உணர்வு நீ என்றான் எப்படி சொன்னார் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் அன்போட சொன்னார் கேட்டவுடனே என்னவா இருக்கான் புரிஞ்சு விடுத்து என்ன சொல்றார்னா ஆனந்தம் தொழில் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் உன்னிப்பார் பாராதி பூதம் நீ அல்லை அப்படியும் போடலாம் உன்னிப்பார் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை உன்னிப்பார் ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் உன்னிப்பார் என்றான் ஐயன் ஆனந்தமாய் உரைத்தான் அன்பாய் உரைத்தான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொ என்ன ரிலீஃபாப்பா இந்த யான் எனது எனும் செருக்க நீக்கின உடனே அகங்காரம் அமக்காரத்துக்கு நெருப்பு வச்சு கொளுத்தின உடனே என்னன்னா சாந்தி மதிகச்சதி நிர்மோ நிரகங்கார சாந்திம் அதிகச்சதி அதான் சொல்கிறார் அஜசிய அவக்ர சேதசா ஏகாதசத்வாரம் இதம் புறம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம் இந்த புறத்தை அப்படி படிக்கணும் இந்த புறத்தை புறம் அப்படி இல்லை இந்த புறத்தை இந்த புறம் இந்த பதினோரு வாசல்கள் உடைய இந்த புறத்தை உணர்வாகி அரசன் வாழ்கின்ற இந்த புறத்தை உள்ளமாகி அமைச்சனுடன் உள்ளமாகி அமைச்சனுடன் அவருக்கு துணையாக இருக்கின்ற பஞ்ச கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவற்றெல்லாம் வச்சுட்டு இவன் ராஜ்யம் பண்ணிட்டுருக்கான் இந்த உடம்புக்குள்ள கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பஞ்சபிராணன் மனசு புத்தி சித்தம் இவற்றையெல்லாம் வைத்து இந்த சுத்த அகம் அகங்காரத்து சாட்சியாக தன்னுணர்வுக்கும் சாட்சியாக தன்னுணர்வுக்கும் சாட்சியாக நானெனும் பொய்யை நடத்தும் நானாக இவன் இருக்கிறான் என்பதை அறிந்து அதுல இருந்து அறிஞ்ச பிறகு என்ன அட்டாச்மெண்ட்லாம் போயிடுச்சு சும்மா இது நாம கே வாஸ்தே இது என் இந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் என்னுடைய தேவையை மாயை உருவாக்குகிறது அப்படிங்கிறான் எப்படி இந்த உடம்புக்கும் உள்ளத்துக்கும் இந்திரியங்களுக்கும் கரணங்களுக்கும் உணர்வாகிய என்னுடைய தேவை தேவையை மாயை கற்பிக்கிறது ஆகவே மாயா கற்பித்த இந்த சரீரத்திலேயோ மனசுலேயோ நான் என்னை இணைச்சிக்க மாட்டேன் யாரையும் அவங்களுடைய சரீரத்திலேயோ அவங்க மனசுலையோ இணைச்சி அவங்களை நான் பார்க்க மாட்டேன் யாரை நான் பார்க்குறேனோ யாரோட நான் விவகாரம் பண்ணுறேனோ மேலெழுந்தவாரியாக விவகாரம் பண்ணுவேன் ஆனால் ஆழமான மனசில் அந்த பர்சனை அந்த பர்சனுக்குள்ள இருக்கிற பரமார்த்த தத்துவத்தை அவங்களுடைய மனசோடையோ அவங்களுடைய உடம்போடையோ எதோடையும் சேர்த்து நான் பார்க்க மாட்டேன் என்னையும் அப்படி நான் பார்க்க மாட்டேன் அவங்களையும் பார்க்க மாட்டேன் இது எனக்கு மாத்திரம்தான் தெரியும் இது குஹ்யானாம் குஹ்யம் இதம் குஹ்ய தமம் இது வந்து என்னதுன்னா மிகவும் ரகசியமாக சொன்னாலும் புரிய மிகுந்த புண்ணியம் இருந்தால் தான் புண்ணியம் சத கோட்டி ஜென்ம சுக்ர்த்தை புண்ணேர் வினா லப்யத்தே நூற்றுக்கணக்கான கோட்டியில் பண்ணின புண்ணியம் இல்லைன்னா கோட்டி பிறவியில் பண்ணின புண்ணியம் இல்லைன்னா புரியாதுன்னு சங்கராச்சாரியார் சொல்றார் சத கோட்டி என்ன அர்த்தம் நூறு கோட்டி சும்மா ஒரு வார்த்தைக்காக சொன்னார் என்ன கணக்கு சத ஜென்ம சுக்ரப் நூறு கோடி மனுஷ ஜென்மா எடுத்திருக்கணும் ஞாபகம் வச்சுங்கோ நூறு கோடி மனுஷ ஜென்மா எடுத்திருந்து அதில் பண்ணின புண்ணியமெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஜென்மாவில் கட்டோபனிஷத்தினால நமக்கு நல்ல ஞானமும் அந்த ஜான நிஷ்டையும் ஏற்படணும் வாரணும் அதுதான் விமுக்தஷ்ட விமுட்சி அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் வைப்பானா பற்று புரிஞ்சதுக்கப்புறம் சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிற சரீர அபிமானம் தேகாத்ம புத்தி ஜீவாத்ம புத்தி ரெண்டு புத்தியும் தூக்கி எறிஞ்சுட்டான் விஷயாத்ம புத்தியும் இல்லை தேகாத்ம புத்தியும் இல்லை ஜீவாத்ம புத்தியும் இல்லை பிரம்மாத்ம புத்தி ஏகாத்ம புத்தி நானாத்ம புத்தியும் விட்டுட்டான் புரியுறதா பாருங்க அதாவது இந்த எப்ப பார்த்தாலும் மனசு முழுக்க என்ன எண்ணம் இருக்குன்னா ஒரே லௌகிக்க விஷயங்கள்லாம் என்னதான் பண்ண போகிறோமோ தெரியலையே பணமெல்லாம் இப்படி சேர்க்க வேண்டியிருக்கு அது தினம் கார் முக்காந்து பிளான் பண்ண வேண்டியிருக்கு இந்த பணத்தை என்ன பண்ணுறது அந்த பணத்தை என்ன பண்ணுறது அது எப்படி பண்ண வேண்டியிருக்கு இது எப்படி பண்ண வேண்டியிருக்கே அப்படி பகவானே இந்த பணத்தைலாம் சரியாக காப்பாற்றி கொடு அது என்ன பண்ணுறது அந்த விற்பி அதுக்கெல்லாம் நமக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கே நம்ம எண்ணங்கள் அதுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கே ஒதுக்கலைன்னா எண்ணவே முடியாமல் போயிடுமோ அப்படின்னு அது வேறு பயம் வந்துவிடும் இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணுறது டியூட்டி இட் இஸ் மை டியூட்டி கர்த்தவியம் அதனால் என்ன பண்ணுறது லௌகிக விஷயம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் தனத்தை குறிச்சின விறத்தி தனாகார விற்பி அப்புறம் நம்ம உறவுகள் அதனது உறவுகளை பற்றினது அப்பா அம்மா சொந்தம் அவங்கள பற்றியெல்லாம் கவலை எல்லாம் இப்படி இருக்குது இவனுக்கு ஏதோ நேரம் சரியில்லைங்கிறாங்க அவனுக்கு நல்ல நேரமாக அதாவது கல்யாணம் பண்ணுற போதே ரெண்டு பேருக்கு ஒரே நட்சத்திரமாக இருந்தால் ஒரே நேரத்தில் எல்லாம் வந்து சேரும் அதனால் அந்த நட்சத்திரத்தை மாற்றி பார்ப்பான் எப்படியோ ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்னு பார்ப்பான் இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு ப்ராப்ளத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பான் மாயா சக்தி அந்த மாயா ஜாலத்துக்குள்ளே மாட்டின்னு இந்த நெட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் கம்ப்யூட்டரில் இப்படி போனால் இருபத்தஞ்சி கிளிக் கிளிக்கே கேட்குறது எதையாவது எதையா ஒன்றுக்குள்ளே போனோம்னா இருக்கும் வலை வலை மாதிரி பின்னின்ண்டே இருக்கும் அதனால்தான் அதுக்கு பேர் பாஷ வலைன்னு விட்டாங்க உள்ள வலை நெட்டுன்னு சரியாக தான் பேர் வச்சான் உள்ளே அப்படியே மாட்டின்னு விட்றோமே வரவே முடியல உபனிஷத்துலாம் மறந்து போய்டுறது கீதையெல்லாம் மறந்து போயிடுறது படித்ததெல்லாம் மறந்து போய்டுறது அப்போ அந்த விற்பி விஷயாக்கார விறத்தின்னு பேர் அந்த விஷயாக்கார விறத்தி அப்புறம் அதில் அதுலேயே அது மயமாகறோம் நாம் அது மயமாக ஆயிட்டோம்னா அதுக்கு பேர் விஷயாத்ம புத்தி அப்புறம் எல்லோரும் வேறு வேறுங்கிற புத்தி நம்ம மனசில் இருந்தால் அது அவன் இப்படி சொன்னான் இவன் இப்படி பண்ணினான் அவன் செஞ்சுருக்க கூடாது இப்படி பண்ணியிருக்கலாம் அந்த கவர்மெண்ட் அப்படி இந்த கவர்மெண்ட் இப்படி ஒன்று டாபிக் எதாவது ஒன்று மாற்றிக்கணும் நம்ம ரிலேஷனை பற்றி பேசுவோம் ஜாதியை பற்றி பேசுவோம் பாஷையை பற்றி பேசுவோம் இல்லாட்டி மதத்தை பற்றி பேசுவோம் நம்ம சப்ஜெக்ட் மேட்டர்லாம் உட்காந்து எழுதி பார்த்தா தெரிஞ்சு போய்டுமே ஒரு நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர் பண்ணணும் நம்ம ஃபோனையே ரெக்கார்டில் ஆன்ல வச்சுருங்க ஹோல் டே ராத்திரி போட்டு பார்த்தா தெரியும் அதை கேட்கறதுக்கு மூணு வேணும் பார்த்தா தெரியும் எவ்வளோ விஷயாத்ம புத்தி இருக்குதுன்னு தெரியும் புத்தி நானாத்ம புத்தி அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஜீவாத்ம புத்தி நான் என்ன அடுத்த ஜென்மா என்னவாக போகிறதோ சுவாமி வேற சொல்கிறார் நூறு கோடி ஜென்மாங்கிறார் வயத்தை கலக்கிறதுனா அது வேறு இன்னும் அது வேறு கஷ்டமாக இருக்குது அப்போ ஜீவாத்ம புத்தியும் ப்ராப்ளமாக இருக்குது அப்புறம் வந்து ஏகாத்ம புத்தி பிரம்மாத்ம புத்தி அடைஞ்சதுக்கு பிறகு என்னதுன்னா அகமன்னம் அஹமன்னம் ஒரே ஆனந்தம் அகம் அன்னாதா ஏதத் சாமகாயன் ஆஸ்தே ஏதத் சாமகாயன் ஆஸ்தே இந்த பாட்டை பாடிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கிறான் ஹா உ ஹா ஹா ஹூ உபநிஷத் சொல்றது சைத்ரி உபநிஷன் அஹோ அஹோ அஹோ ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் அஹமன்னம் அஹமன்னம் அஹமன்னம் நானே சாப்பாடுன்னு அர்த்தம் உணவுன்னு அர்த்தம் அஹமநாதோ ஹமநாதோ ஹமந்நாதா நான் தான் பிரம்மதேவன் அஹமஸ்பி பிரதம ஜார்தா சூர்வந்தேவேபியோ அமிர்தசனா பாயி யோ மாதாதிசை தேவமாவாஹா நிறைய மந்திரங்கள்லாம் பார்த்தா அழகாக தான் இருக்கு புரியணும் அதனால தான் அவங்க நிறைய குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா இதை அப்படியே பக்தியாக மாற்றுறாங்க ஞானத்தையும் பக்தியும் இங்கெல்லாம் அப்படியே பார்க்கலாம் தெரியும் அழகா தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானேங்கிறது தான் கடைசியில் அதில் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபெறா நீர்கோல் சிந்தைவாய் பாயும் திருப்பெருந்துறையுறை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் புற புறமேகாதாரம் ஊணாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் ஆக இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் முடிஞ்சுது புறமேகாதாரமஜஸ்யாவகிரச்சேதச அனுஷ்டாய நஷோச்சதி விமுக்தச்ச विमुच्यते ஏதத்வை தத் ஆக இதை புரிஞ்சுட்டு அவனுக்கு ஒரே ரிலீஃப் அப்பா இனிமே வந்து ஜாதகமே பார்க்க வேண்டாம் ஒன்றுமே கிடையாது என் ஜாதகம் பக்க வேண்டாம் யார் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டாம் ஒரு பெரிய கம்பெனியில் போய் சேரணும்னா அந்த கம்பெனிக்கு செக்ரட்டரியாக இருக்கணும்னாலோ இல்லை அவன் ஜாதகத்தை கூட வாங்கி பார்க்குறாங்க அவன் ஜாதகம் சரியாக இருந்தால் தான் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க அதிரியுமே அவங்களுக்கு நிறைய கம்பெனியிலாம் அப்படி நடக்கிறது அந்த வேலைக்கு சேர முக்கியமான ஆளெல்லாம் பதவிக்கு எடுக்கிற போது அவனோடய டேட் ஆஃப் பர்த்து கூடு எந்த ஊரில் பிறந்த அப்பா அம்மா பேரு கொடு எத்தனை மணிக்கு பிறந்த அவங்ககிட்ட ஜாதகம் கேட்குறது இல்லை இந்த டைமெல்லாம் கேட்டுருவாங்க கரெக்டாக சொல்லி தான் எல்லா ரெக்கார்டெலாம் இருக்கும் அதை வச்சுட்டு இப்போ உடனே போய் என்ன கம்ப்யூட்டரில் போய் டக்குன்னு போட்டால் உடனே எல்லாம் ஜாதகமே வந்துடும் வெளியில் எத்தனை திசை இருக்குது இவனுக்கு எத்தனை எத்தனை வயது வரைக்கும் தசை என்னெல்லாம் திசை இருக்குது எந்த திசையில் என்ன புத்தி இப்போ எந்த திசையில் எந்த புத்தியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கான்னு பார்த்துருவான் பார்த்துடுவான் அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி ஏன்னால் அந்த அவருக்கு மொ ஓனருக்கு அந்த இதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது இதுக்குன்னே ஒரு ஜோசியர் அவர் என்கேஜ் பண்ணி வச்சுருக்கார் அந்த ஜோசியர் ஜோசியருக்கு சம்பளம் மாதம் மாதம் போயின்ட்டுருக்கு இவரே அதை கேட்டு தான் வந்துன்னு போயின்ட்டுருக்கார் அவ்வளோ தூரம் என்ன வாழ்க்கை அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் அவ்வளோ குழப்பம் அதனால் என்னென்னா ஒரு காம்ப்ளிகேஷனும் கிடையாது எல்லா காம்ப்ளிகேஷனும் நம்ம என்ன சொல்கிறதுண்ணா இமேஜினேஷன் சொல்லுங்கோ சூப்பர் இம்போசிஷன் சொல்லுங்கோ எல்லாம் கடைசியில் ஒரே பதம் மாயா மாயா மாயா ஒரு சினிமா போய்ட்டு வசுரந்தரிஷத்து ஹோதாவே திஷத்து अप्जा-गोजा, அதிர்துணசத் நஷத் வரசோமத் सशुचिषत வசுரந்தரிசத்தவேதிஷத் அதிர்துணசத் நஷத் வரசசத் வோமசத்து அப்ஜோோோஜா அிரு ஆத்மாவனுடைய இங்கே சங்கராச்சாரிய சொல்கிறார் ஏதோ உடம்புக்குள்ள மாத்திரம் இருக்குன்னு நினச்சிக்காதே எல்லாத்துலேயும் அது இருக்கு அதாவது இந்த கட்டடத்துக்குள்ள மாத்திரம் ஆகாசம் இருக்குன்னு நினைக்காத அந்த கட்டடத்துக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்கு இந்த கட்டடத்துக்குள்ளேயும் அந்த கட்டிடத்துக்குள்ளே மாத்திரம் ஆகாஷம் இருக்குதுன்னு நினைக்காத இந்த கட்டிடம் அந்த கட்டடம் அந்த கட்டிடத்துக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்குது இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன ஆகும் இன்னலட்சுமிக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது பாரதிய தீர்த்த வித்தியார்த்தி விலாசத்துலேயும் ஸ்பேஸ் இருக்குது பிரம்மலோகத்துலேயும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா என்னாகவும் நீங்களும் தூங்கிடுவீங்க இல்லை எழுந்து போயிடுவீங்க இதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது அதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஆகாஷம் எத்தனை ஆகாஷம் ஒரே ஆகாஷம் ஆக உடலுக்குள் உணர்வு இருக்கிறது அப்புறம் வந்து சூரியனுக்குள் உணர்வு இருக்கிறது சந்திரனுக்குள் உணர்வு இருக்கிறது நட்சத்திரங்களுக்குள் உணர்வு இருக்கிறது எல்லாவற்றிலும் உணர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒன்று ஒன்றா சொல்கிறது ஆகையினால் எனக்குள் உணர்வு இருக்கிறது நான் ஒரு ஒருத்தரையே சொல்கிறேன் உனக்குள் உணர்வு இருக்கிறது உனக்குள் உணர்வு இருக்கிறது உனக்குள் உணர்வு இருக்கிறது உனக்குள் உணர்வு இருக்கிறது அப்படி சொல்கிறேன்னு வச்சுங்களேன் ஒரு விஷயம் ஒரு ஒருத்தரையா பார்த்து உனக்குள் உனக்குள் உனக்குள் உனக்கு ஏன் இப்படி ஆயிட்டாரோ தெரியல அப்படின்னு தோணுமா இல்லையா ஆனா இப்படி சொல்ல சொல்ல என்னன்னா மனசுல அது பதி அகம் சுத்த சைதன்ய ஸ்வரூபா ஸ்வம் சுத்த சைதன்ய ஸ்வரூபகா ஸ்வம் சுத்த சைதன்ய ஸ்வரூபா ய ஸ்வரூபா அப்படியே ஒரு ஒருத்தரையா பார்த்து சொன்னேன் சொல்லுங்க சுவாமிஜி தீட்சை கிடைக்கணும்பான் மூஞ்சிவாது பாருங்க அப்படிதான் சொல்றது உபநேஷன் சத்து மைக்கப்புரவர்த்தி அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவோம் உனக்கு உள்ள மாத்திரம்தான் இருக்கா அதாவது உடல் உணர்வின் உடையதாக இருக்கிறது அப்படி தானே சொன்னேன் உடல் உணர்வின் உடையதாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா உடல் உள்ளம் உணர்வின் மீது மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இதே தானே திரும்ப திரும்ப சொல்றோம் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இங்கே மந்திரம் என்ன சொல்கிறது சங்கராச்சாரிய சது சக ஆத்மான்னு அர்த்தம் ஏவ சஹ ஆத்மா நேக்க புரவர்த்தி இவன் இந்த ஒரு உடலில் மட்டும் அல்ல அவன் எல்லா உடல்களிலும் இருக்கிறான் இந்த ஆத்மாவை பற்றினி கேட்டையே சத்தத்துக்கு பிறகு இருக்கானா இல்லையான்னு இவன் ஒருத்தந்தான் இருக்கான் இவன் உடம்புக்குள்ள மாத்திரம் இல்லை ஓ ஒரு உடம்புக்குள்ள மாத்திரம் இல்லை எல்லா உடம்புக்குள்ளையும் இருக்கான் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருக்கின்றான் ஊனாகி உயிராகி ஊனாகி உயிராகி இருப்பது எது உணர்வு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நிற்பது எது அங்குங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன்னருள்வழிக்குழே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமயக் கோடி எனலாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எங்கனும் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி சித்தன என்னது கான்சியஸ்னஸ் சைதன்யம் சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் எது என்றைக்கும் இன்பமாய் உள்ளது எது மேல் கங்குள் பகல் அற நின்ற எல்லை உள்ளது எது அது கருத்திற்கு இசைந்தது அதுவே இதை விட ஆழமாக இப்படி அழகாக சொல்லியிருக்கார் முதல் பாட்டிலே சொல்லிவிட்டார் இதுக்கு பேர் திரு அருள் விலாச பரசிவ வணக்கம் இதை துவைதா துவைத்தமாக சொல்கிறதுக்கும் இன்டர்பிரட் பண்ணிடுவாங்க நம்ம அத்வைத்தமாக இன்டர்பிரட் பண்ணிக்க முடியுது ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும் அது கருத்திற்கு இசைந்தது தான் என்ன அர்த்தம் அது புரியும் கருத்திற்கு நம்ம கருத்துக்கு இருக்க வேண்டிய அது ஒன்று அது ஒன்று இருந்தால் போறும் அது இருந்தால் மற்றதெல்லாம் சும்மா நீ விளையாட்டாக லீலையாக பண்ணிட்டு போயிடலாம் இல்லாட்டி அதை விட்டேன்னா நீ வந்து விளையாட்டெல்லாம் வினையாகிடும் இதை புரிஞ்சுவிட்டியான வினையெல்லாம் விளையாட்டாயிடும் வினையெல்லாம் விளையாட்டாரு விளையாட்டெல்லாம் வினையாறுது வச்சுக்கும் நல்லா தான் இருக்குது அப்போது இப்போல்லாம் விளையாட்டு வினையாயின்ட்டுருக்கு கிரிக்கெட்டெல்லாம் ஆனால் இது என்ன ஆகுனா அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம்னு புரிஞ்சுணுட்டா வினையெல்லாம் விளையாட்டாயும் எல்லா வினை எண்ணுகின்ற எண்ணங்களாகிய வினைகள் பேசுகின்ற பேச்சுக்களாகிய வினைகள் உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய வினைகள் எல்லா வினைகளும் யாருக்கு ஞானிக்கு விளையாட்டு போர் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றேன் ஹகம்சுஷத்து சுச்சிஷத்து ஆகாஷம் ஸ்பேஸ் இருக்கிறது அர்த்தம் ஹம்சஹா சூரியன் அர்த்தம் ஆகாயத்தில் சூரியனாகவும் அப்படிங்கிறது இந்த உணர்வே ஆகாயத்தில் சூரியனாகவும் உணர்வாக நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுகிறதோ அந்த உணர்வு தத்துவம் சென்று உபசாரத்துக்கு பூமி சுத்திரதா சூரியன் பார்க்கக்கூடாது ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கின்ற சூரியன் இந்த இடத்துல ஆகாயத்தில் சூரியனாகவும் சுசிஷத்து ஹம்சஹா அப்படி படிக்கணும் சுசிஷத்து ஹம்சஹா சுட்சிஷத்துன்னு சொன்னால் ஆகாயத்தில் சூரியனாகவும் ஆகாயம்னா என்ன மேலே இருக்கிற திவின்னு போட்டிருக்காரு ஆகாயம்கிற வார்த்தை கூட போடலை திவி பகலில் பகலில் திவான்தான் சொல்லுவோம் திவி பகலில் நாம் காணுகின்ற நகர்ந்து செல்லுவதாக நம்மால் அனுபவிக்கப்படுகின்ற சூரியனாகவும் அது விளங்குகிறது இந்த உடலில் மட்டுமல்ல சூரியனும் உணர்வே ஆகும் என்பது கருத்து மனசை பர விரிய வைக்கிறதுக்காக அந்தரிக்ஷத்து வசுகு அந்தரிக்ஷத்துன்னு சொன்னால் ஸ்பேஸ் தான் இதுவும் ஸ்பேஸில் சூரியனாகவும் இருக்குது அப்புறம் இங்கே வசுகுன காற்று காற்று வாசயதி சர்வம் சர்வான் இது வசுகு வாயுவாக இருக்கிறது காற்றாக உணர்வே காற்றாகவும் இருக்கிறது உணர்வே சூரியனாகவும் உணர்வே காற்றாகவும் அப்படின்னு போட்டு காற்றாகவும் வேதிஷத்து ஹோதா வேதிஷத்துன பூமியில் நெருப்பாகவும் மண்ணில் வேதிஷத்துனா வேதிஷத் அப்படின்னா மண்ணில் மண்ணில் பிருத்திவ்யாம் அப்புறம் ஹோதா ஹோத்தான்னா நெருப்பு ஹோமன் செய்யிறவனுக்கு ஹோத்தான்னு பேர் ஆனால் இந்த இடத்துல அக்னிக்கே ஹோத்தான்னு பேர் அக்னர்வை ஹோதா கவிக்கிரத்து சத்யஞ்சித்ரஸ்ரவஸ்தம தேவோ தேவேபிராகமது இந்த மந்திரம் அக்மீ புரோய் தவமத்விஜம் ஹோத்திரம் ரம் அூரிஷிட் நூத்த நைருத்த சேவான் ஏஹ வசி அயிமஷ்வோஷமேவி தீவே எஷம் வீரவ் தமம் அஞ்சம விஷ்வரிசி சய்தேவ் அக்னிரஹோதா அக்னிரஹோதா கவிக்கிர அதுக்காக தான் சொல்ல வந்தேன் கவிக்கிரது சத்ய்சித்ரஸ்ராஸ்தம தேவோ தேவே பாகமது ரிக்வேயத்தினுடைய முதல் மந்திரம் பெருஷா இருக்கு இதை சொல்லி பார்க்குறதுக்காக பார்த்தேன் அக்னிரஹோதா கவிக்கிரது நிறைய அதுக்கு அர்த்தமெல்லாம் இருக்குது ஆக இப்பூமியில் எல்லோராலும் வழிபடப்படுகின்ற அதோ அனைவராலும் போற்றி வழிபடப்படுகின்ற நெருப்பாக இருக்கிறது சூரியனாக இருக்கிறது காற்றாக இருக்கிறது நெருப்பாக அது காட்சி அளிக்கிறது துரோணசத்து அதிச்சிஹி இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாரு சங்கராச்சர் கலசங்களில் அது நீராக இருக்கிறது அப்படி எடுத்துக்கணும் நாம கலசங்களில் கலசங்னா என்ன கும்பங்களில் அதிதிகின்னா நெரு நீருங்கிற அர்த்தம் சோமகான்னு சொல்கிறார் சங்கராச்சாரியார் சோமகாங்கிறது கடைசியில் போய் முடியும் ஆகையினால் அதி அத் துரோணசத் துரோணம்னா பாத்திரத்துக்கு பேர் துரோணம் பக்கெட்டுக்கே துரோணியும் போம் துரோணி அது ஒரு பாத்திரம் அதனால் கலசத்துக்குள்ளேங்கிறார் சங்கராச்சாரியர் கலசங்களுக்குள்ள நீராகவும் இருக்கிறது நம்ம கும்பாபிஷேகத்தில் வச்சு அந்த புனித நீர்ன்னு சொல்கிறோமே அந்த நீராகவும் அந்த கை க சைத்தன்யம்தான் இருக்குது மனசில் பதிய வைக்கிறது அதுவும் எப்படி பாருங்கள் எக்ஸாம்பிள்னா எப்படி அழகாக சொல்கிறது பாருங்கள் அது சொல்லணும்னா கூட அதில் கூட ஒரு அதாவது உதாரணம் சொல்கிற போது சொல்ல வேண்டியிருக்கு இப்போது லிக்கர் சாராயமோ இது லிக்கர் வச்சு கூட லிக்கர் வந்து லிக்கர் என்னவெல்லாம் இருக்கோ நமக்கு தெரியாது ஒரு லிக்கரை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டு அதில் சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் வருமா வராதா வரும் கங்கா ஜலத்துக்குள்ளே வருமா வராதா இதை உதாரணமாக சொல்கிறது உண்டு ஏன்னா லிக்கரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ்ஸும் லிக்கரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்னும் சூரியனும் கங்காஜலத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்னும் லிக்கர் வேற கங்காஜலம் வேற ஆனால் அதில் இருக்கிற உணர்வு வந்து இது ரிஃப்ளெக்ஷன் சன் எத்தனை ரிஃப்ளக்ஷன் ரெண்டு மூலம் ஒரிஜினல் ஒன்று புரியணும் அது மாதிரி மகாமட்டமானவர்கிட்டையும் உணர்வு இருக்குது அவன் குணத்தை வந்து அது பிரம்ம உணர்வுக்கு குணமுண்டோ நிர்குணம் உணர்வுக்கு தோஷம் நிர்தோஷம் நிர்தோஷம் சமக அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அதாவது உண்மையுமாய் இன்மையுமாய் நல்லவனுமாய் கெட்டவனுமாய் இல்லாட்டி பாடுவாரா மதுரையில் திருஞான குற்றம் நீ குணங்கள் நீ குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் பாடியிருக்கார் ஆனா இன்னொரு இடத்துல பாடுறார் நன்றுடையானை தீயதிலானை எது எடுத்துக்கிறது எந்த பாட்டை எடுத்துக்கிறது உருப்படியாக சொல்லுங்க ஞான சம்பந்திரே நன்றுடையானை தீயதிலானை அப்படின்னு ஒரு இடத்துல பாடுறார் இன்னொரு இடத்துல பாடுறபோது என்ன பண்ணுறார் குற்றம் நீ குணங்கள் நீங்கிறார் இப்போ எப்படி இதுக்கு இன்டர்பெர்ட் பண்ணுறது நானெலாம் பண்ணிவிடுவேன் வச்சிருக்கேன் அது எப்படின்னு அது தத்துவம் தெரியணும் எப்படி எந்த ஆஸ்பெக்டில் எப்படி சொல்கிறது எந்த ஆஸ்பெக்டில் அப்படி சொல்லப்படாது தெரியுது இது சுத்த சைத்தன்ய திருஷ்டியில் சொல்கிற போது குற்றம் நீ குணங்கள் நீனு சொல்லலாம் ஈஸ்வரன் சொல்கிற போது சகுண ஈஸ்வரனா சொல்கிற போது நன்றுடையானை தீயதிலானை சொல்லணும் சகுண ஈஸ்வரனாக வச்சா ஒரு பர்சனல் காடாக வச்சா அவரை வந்து நந்த கல்யாண குண கணைக நிலையாக நற்குணங்கள் அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவன் அதனால தான் வைஷ்ணவர்கள்லாம் நிர்குண சப்தத்துக்கு அவங்க சொல்கிற அர்த்தம் கெட்ட குணங்கள் இல்லாதவன்கிறாங்க நிர்குணன்கிறது ஏன்னா இறைவனுக்கு குணங்கள் உண்டு என்று சொல்பவர்கள் விசிஷ்டாத்வைதிகள் நாராயணன் அனந்த கல்யாண குண கணைக்க நிலையன் அந்த அர்த்தத்தில் சொல்கிறது அவன்கிட்ட தோஷங்கள்லாம் கிடையாது ஸ்ரீமன் நாராயணா சிதச்சித் விசிஷ்டா அதாவது உயிர் உள்ளவைகளையும் உணர்வு உடைவுகளையும் உணர்வு அற்றவைகளையும் உடையவன் நாராயணன் சித் அச்சித் விசிஷ்டா சித்தையும் அச்சித்தையும் உடையவனாக நாராயணன் இருக்கிறான் அது ஈஸ்வர லக்ஷணம் அது சைத்தன்யம்னு சொல்கிறது இல்லை ஈஸ்வரனுடைய லக்ஷணம் அவருக்கு நல்ல குணங்கள் இருக்குது கெட்ட குணங்கள் இல்லை ஏன்னா நான் பூஜை பண்ணுற கடவுள் கெட்ட குணங்களையும் உடையவராக இருந்தால் எனக்கு என்ன வரும் அதுவும் எனக்கு சேர்ந்து வரும் இது வந்து துவைத்தில அப்படி சொல்லுவோம் அத்வைதத்துக்கு வரும்போது குற்றம் நீ குணங்கள் நீர் துரோணத்து கலசங்களில் நீராகவும் அந்த உணர்வு இருக்கிறது அப்புறம் இன்னொரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்றார் சங்கராச்சாரியார் வீடுகளில் விருந்தாளிகளாகவும் அது இருக்கிறது வீடுகளில் விருந்தாளிகளாகவும் அதிதிகி வீடுகளில் எல்லாம் விருந்தாளிகளாகவும் அது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சொல்லலாங்கிறார் துரோணம்னா வீடுன்னு அர்த்தம் சொல்கிறார் கலசங்களில் நீராகவும் அர்த்தம் பண்ணலாம் வீடுகளில் விருந்தாளிகளாகவும் அர்த்தம் பண்ணலாம் அது காட்சி அளிக்கிறது அதனாலதான் அதிச்சி தேவோபவன்னு இது வேதம் மாத தேவோபவ பிதிரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிச்சி தேவோபவ அப்புறம் நிருஷத்து நிருஷத்து நிருஷத்துன்னு சொன்னால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் அது இருக்கிறது நிருஷு நிருஷுன்னா என்ன அர்த்தம் அமெரிக்க மனிதனுடைய உடம்பிலும் அது இருக்கிறது ரஷ்யன் மனித உடம்பிலும் அது இருக்கிறது ஜப்பான் சொல்லிகிட்டே இருக்கலாமா நீங்கள் போட்டுங்க சொன்னதுனால ஒன்றும் தப்பில்ல வேறு எதாவது கண்ட கதையெல்லாம் பேசுகிறதுக்கு பேசிகிட்டு இருக்கலாம் தப்பில் அவனிடத்திலும் இருக்கிறது போர் அடிக்கலாம் போர் அடித்தாலும் உண்மை உண்மை தான் ஏன் போர் அடிக்கிறதுன்னா வேறு எதாவது விறத்தியை நமக்கு பிடி வேறு எதாவது போகலாமா தோன்றுறது ஆகையினால் என்ன அதுக்குள்ளே இருக்குது இந்த விபூதி யோகம்னா நிறைய பேர் போர் அடிக்கும் பகவத்கீதை விபூதி யோகம் விஸ்வரூப தரிசனம்னால் பரவாயில் அதை நம்ம ரசிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் அதை நமக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுறதுன்னா மனிதர்களிடத்தில் அது இருக்கிறது வரசத்து வரசத்துனா தேவர்களிடத்தில் வரகான தேவர்கள் சிறந்தவர்கள் மேலானவர்கள் அர்த்தம் கேபினட் மினிஸ்டர்ஸ்கிட்டையும் அது இருக்கு பிரைம் மினிஸ்டர்ட்டையும் அது இருக்கு நிருஷத்து வரசத்து மனிதராய் தேவராய் சொல்லியிருக்கே ஆஹா தேவேஷு சீத தீத்தி வரசத்து ரித்தசத்து ரிதசத்துன்னு சொன்னால் நாம் பேசும் உண்மையில் அது இருக்கிறது உண்மையில் இருக்கிறது இன்னொரு மீனிங் வேள்வியில் இருக்கிறது வேள்வியில் இருக்கிறது ரித்தசத்து ரித்தசத் அப்படின்னா ரித்தம்னு சொன்னால் ட்ரூத்துன்னு ஒரு அர்த்தம் அப்புறம் சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம் சாக்ரிஃபைஸ்னால் யஜ்யம் ஹோமங்கள் வழிபாடுகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அது இருக்கிறது வியோமசத்து ஆகாயத்தில் இருக்கிறதுனா ஆகாயத்தில்ன்னா ஆகாயத்துக்கு ஆதாரம்னு அர்த்தம் ஆகாயத்தை வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் ஆகாஷ் வியோமசத்து யோவேத நிகிதம் குகாயம் பரமே வியோமன் தைத்திரியோபனிஷத் வியோமசத்து அப்ஜா அப்ஜான்னு சொன்னால் தண்ணீரில் சங்கு சிப்பி முதலை மீன் முதலான எக்ஸெட்ரா தண்ணீரில் தோன்றுகிற எல்லா ஜீவராசிகளிலும் அது இருக்கிறது இதெல்லாம் தியானத்துக்காக நீங்கள் உட்காந்து இதை கண்ண முடிய ஒன்றுனா அர்த்தத்தை பாருங்கள் யோசித்து பார்த்தா தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு அப்ஜா கோஜா தண்ணீரில் இருக்கின்ற தண்ணீரில் இருக்கிற எல்லா பிராணிகள் தண்ணீராகவும் இருக்கிறது தண்ணீரில் இருக்கிற சமஸ்திராணிகளாகவும் அது இருக்கிறது இதுதான் ஏகாத்மவாதம் அத்வைதாத்மவாதத்துக்காக சொல்கிறது எல்லாம் அதில் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லாமல் ஒன்று ஒன்றா சொல்கிறது மனசில் கோஜான்னா கோன பூமியில் தோன்றி இருக்கிற எத்தனையோ பூமிக்குள்ள பெட்ரோல் இருக்குது ரத்தனங்கள் இருக்குது அதுவாகவும் அது இருக்கிறது கோஜா சங்கராச்சாரிய சொல்கிற பூமியில் வந்து நெல் பயிர் தானியங்கள் இதன் ரூபமாக இருக்குது அப்படி கோஜாஹா கோஜாஹா அப்ஜாஹா கோஜாஹா அப்படின்னு பகுவச்சனம் அப்புறம் ரித்தஜாஹா வேள்வியினுடைய பல பகுதிகளாக ருதத்திலிருந்து தோன்றுறது ரிதம்னு சொன்னால் யஜம் யஜத்திலிருந்து பல அம்சங்கள் சங்கராச்சார சோழர் யஜ்ய அங்கங்களாகங்கிறார் பிராணோ யஜ்யேன கல்பதாம் அபானோ யக்ஞேன கல்பதாம் யானோ ஜக்ஞேன கல்பதாம் சக்ஷொர் யஜ்யேன கல்பதா குஸ்ரோத்ரங் யஜ்யேன கல்பதாம் மனோ ஜக்ஞேன வாப்போோய மந்திர பார்க்கமே வத்சாஷ்டே ரிவிஷ்ட்டே திரிவீச்சே தித்தியவ்ட்சே தித்தீச்சே பஞ்சாவிஷ்டே பஞ்சாவீச்சமே திருவத்சமே திருவத்சமே திருவாட்சே பஷ்டட்ச பஷவுகீச்சாச்சமே வசாச்சம் ரிஷபட்சமே வேஹ்ட்சமே நட்வஞ்சமே தினம ஆ ஆயுர் கல்பாணோ என் வாழ்க்கை யஜத்துக்காகவே ஆகட்டும் என் மூச்சு காற்று யஜ்ஞத்துக்காகவே ஆகட்டும் இராணோ யஜ்யன அப்பானோ யஜ்ஞன கல்பதாம் மேலே போகிற காற்று யஜ்னத்துக்காக இருக்கட்டும் கீழே போகிற காற்று இருக்கட்டும் வியானோ யஜ்ஞேன கல்பதாம் உள்ளுக்குள்ளே உடம்பு முழுக்க வியாபிக்கிற காற்று யஜ்ஞத்துக்காக இருக்கட்டும் சக்குரு யஜ்யேன கல்பதாம் இந்த கண்ணு யஜ்னத்துக்காகவே இருக்கட்டும் ஸ்ரோத்ரம் யஜ்ஜேன கல்பதாம் இந்த காதெல்லாம் பூஜைக்காகவே இருக்கட்டும் மனோ யஜ்யன கல்பத்தாம் புரியுறது இல்லையா வாக் யஜ்ஜேனக்கல் பதாம் ஆத்மா யஜ்ஞன கல்பத்தாம் யஜா யஜ்ன கல்பத்தாம் அடுத்த யஜத்துக்கு ரெடியாகட்டும்னா எல்லாம் தான் வேதம் வேதம் சிறந்த தமிழ்நாடு வேதத்திலே ஞானத்திலே பரமோனத்திலே உயர்ந்த நாடு அதுக்கு தான் எல்லாம் அதுலேயே இருக்கட்டும்ங்கிறது யஜ அங்கங்கள்னு எல்லா உறுப்புகளும் எதுக்கு இருக்குன்னா எல்லா உறுப்புகளும் ஆப்பியாயந்தும் அங்காணி வாக் பிராண்சக்ஷு ஸ்ரோத்திரம் அதோ பலம் இந்திரியாணி சர்வாணி சர்வம் பிரம்மௌபனிஷதம் எல்லாம் ஊபனிஷதம் பிரம்மந்தான் எல்லா இந்திரியங்களும் இந்த பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பாடி ப்ரொடெக்டடாக இருக்கட்டும் எதுக்குன்னா பிரம்ம ஜானத்துக்காக மோட்சத்துக்காக நான் வாழ்கிறேன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வாழலை உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக வாழலை புண்ணியம் பண்ணுறதுக்காகவும் வாழலை ஞானம் அடைஞ்சு மோட்சம் அடைகிறதுக்காக தான் வாழ்கிறேன் ஆக இந்த சரீரத்தை அப்படிலாம் பயன்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கு ரிதஜா ரிதஜா நல்ல பேர் ரிதஜா அத்ரிஜா அத்ரினா மலை மலையிலேருந்து என்னெல்லாம் உற்பத்தியாக இருக்குது நம்ம ஊர் அத்ரிஜா மலையிலிருந்து உற்பத்தியார பொருளெல்லாம் அதுதான் ரிதம் திரும்ப பாருங்க எத்தனை ருத்தம் பாருங்க அங்கே மேலே ஒரு ரித்தசத்து வந்தது அப்புறம் வந்து ரித்தஜா வந்தது அப்புறம் ரித்தம் ரித்தம்னு சொன்னால் மாறாதது இந்த இடத்துல சங்கராஜர் சொல்றார் அவிதம் மாறாதது இத்தனையாக இருந்தாலும் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமமாய் நின்றான் இது என்னது தத்துவம் தெரியாமல் அந்த பாட்டெலாம் பாட முடியும் இது ஸ்தோத்திரம் சாஸ்திரம் தெரிஞ்சாதான் இந்த ஸ்தோத்திரத்தையே ரசிக்க முடியும் இது பாட்டு ஆனால் இந்த பாட்டு ஸ்தோத்திரத்தை ரசிக்கணும்னு சொன்னால் சாஸ்திரம் தத்துவ சாஸ்திரங்கள் தெரிஞ்சிருந்தால் தானே ரசிக்க முடியும் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டே இருக்கோம் அது வேற யாரும் இல்லை நான் தான் அப்படி இறைவனும் நானும் ஒன்று அது இப்படியெல்லாம் மாயினுடைய மாயே என்னையே இப்படி பிச்சு பிச்சு பண்றது ரித்தம் என்றால் நிர்வீகாரம் மாறாதது இத்தனை வடிவங்கள் எடுத்தாலும் இது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாம் சூரியன் மாறுறது இதெல்லாம் மாறுதே சொல்லலாம் நம்ம காற்று மாற்றம் இருக்குன்னா இத்தனை மாற்றங்கள் வடிவமாக இருக்கின்ற வஸ்துக்களிலெல்லாம் அந்த மெய்ப்பொருள் மாறாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரித்தம் அடுத்தது என்னென்னா ப்ரகத்து ப்ரகத்துன்னா அது பெரிய பொருள் ப்ரகத்துன்னா பிரம்மன் ப்ரகத் பிரம்ம இருக்கிறதுலையே பெருசில் எல்லாம் பெருசு பெருசு சின்னதெல்லாம் எதில் இருக்கோ அது பெருசாக சின்னதா இப்படி பேசிகிட்டே இருக்கும் உங்களுக்கெல்லாம் சோனோம் எதுவும் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிறார் நேராக பேசவே மாட்டேங்கிறார் உருப்படியாக ஒரு சென்டென்ஸ் கூட வர மாட்டேங்கிறார் தோணும் ஆனால் அதுதான் இப்படி கான்ட்ரடிக் பண்ணுற வேர்ட்ஸ்னால தான் ட்ரூத்தை புரிய வைக்க ரிலேட்டிவ் வேர்ட் சொல்கிறாங்க இல்லையா ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் ரிவீல் அப்சல்யூட் திங் இஃப் யூ கான்ட்ரடிக் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்சல்யூட்னா புரியுது ஆபேக்ஷிக்க சப்தங்களால் ஆத்தியந்திக வஸ்துவை உபதேசிக்க முடியாது ஆனால் ஆபேக்ஷிக்க சப்தங்களை எல்லாம் என்ன விரோதமாக பண்ணினா ஆத்தியந்த வஸ்து புரிஞ்சு போயிடும்னா அதுதான்தம் ப்ரகத் ரிதம் பிருகத் ப்ரகதுன்னா பெரிய பொருள் சங்கராச்சாரியார் ரிதம் மகான் சர்வ காரணத்துவாத் எல்லாவற்றுக்கும் அது காரணமாக இருப்பதால் அதுதானே பெரிது அதனால தானே அதுக்கு பேர் என்னது பேரறிவு பேரறிவுனால் என்ன அர்த்தம் பெருசுன்னு அர்த்தம் அறிவிலேயே பெருசு தானே பேரறிவு பேர் என்ன அர்த்தம் பெரிய இன்பம் பேரின்பம் சிறிய இன்பம் சிற்றின்பம் பெரிய அறிவு பேரறிவு சிறிய அறிவு சிற்றறிவு அது மாதிரி இங்கே புரிஞ்சுக்கணும் பெருசு பெரும் பொரு பெரும் ஆள் பெருமாள் பெருமாள்ங்கிறது அதுதான் பெரும் ஆள் தான் பெருமாள் ஆகிருக்கு மகாபுருஷான்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் மகாபுருஷகா பிரம்மைங்கிறதுக்கு தான் பெருமாள் பெரும் ஆள் பெருமாள் மகான்னா என்ன பெருசு ஆள் புருஷன்னா என்ன ஆள் பெரும் ஆள் பெருமாள் இனி அடுத்த மந்திரத்தை பார்க்கலாம் மூணு மந்திரத்தை சேர்த்து படிச்சிடுவோம் அது அர்த்தத்தை பார்ப்போம் ஊர்துவம் பிராணமுன்னய தீ அபானம் பிரத்யகசிய தீ மத்தியே வாமனமாசீனம் अस्य परिशिष्यते एतद्वैतत விவேதேவாசம்னேச்சியமானிஷாண जीवति अपानं मध्ये ஜீவனேத்தவுப்பூம் विश्वे மமனாசீனம் விவேதேவாசே शरीरस्थस्य एतद्वैतत। ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்ம்னீரேச்சனியமரிஷிஷ் नापानेन मर्त्यो जीवति கஷன இத்தரேன து ஜீவந்தி எஸ்மிதாவுபாஸ் நச்சிகேதஸ்தோட கேள்விக்கு ஒரு ஒரு மந்திரத்திலையும் பதில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு ஆத்மா வேற உடம்பு வேற ஆத்மா வேற மனசு வேற ஆத்மா வேற ஜீவன் வேற ஆத்மாவினிடத்தில் ஜீவனும் மனசும் உடம்பும் கற்பிக்கப்பட்டிருக்கு இதே கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கார் நம்ம வந்து எது உண்மையோ அதை கற்பனைன்னு நினச்சிட்டு இருக்கோம் எது கற்பனையோ அதை உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கோம் எவ்வளோ வேதாந்தம் படித்தாலும் கற்பனைய கற்பனைன்னு புரிஞ்சுக்க முடியல உணர்வு கற்பனையாக உண்மையா உணர்வுன்னு இப்போ படிக்கிற தத்துவம் என்ன என்னத்தை படிக்கிறோம் எப்பொருள் எத்தன் மெய்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ படிக்கிறது மெய்ப்பொருள் தத்துவம் தான் மெய் உணர்தல் தானே சொல்கிறோம் மெய் உணர்தல் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு திருவள்ளுவர் சொல்கிறார் நீ என்னதான் இந்திரிய நிகிரகம் பண்ணினாலும் தத்துவஜானத்தை அடையலைன்னு சொன்னால் அந்த இந்திரிய நிகிரத்துக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறார் புலனடக்கம் பழகி மெய்ப்பொருளை உணரலைன்னா மெய்யுணர்வை பெறலைன்னா புலனடக்கம் பயனற்றதுன்னு அர்த்தம் அதுக்காக புலனடக்கம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை புலனடக்கத்தின் நோக்கம் மெய்யுணர்வை பெறுவதே ஆகும் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்கெய்யுணர்தல் மெய் உணர்வு தெளிவாக சொல்லியிருக்கே ஆக திரும்ப திரும்ப மனசில் பதிவு வைக்கிறதுக்காக சொல்கிறார் இதெல்லாம் பல இடங்களில் சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப படிக்கிறோம் சொல்கிறார் உள்ளத்தில் அந்த உணர்வை உணர்வாய் ஆக உன்னையும் பிறரையும் எல்லோரையும் உணர்வாக உள்ளத்தில் உணர்வாய் ஆக உள்ளமில்லை அப்படிங்கிறது உணர்வையே எண்ணு உணர்வையே எண்ணிக்கொண்டிரு சைத்தன்ய தியானம் சித் தியானம் நம்ம மனசில் ஃபோக்கஸ் அதிலே இருக்கும்படி பண்ணுறது இது பிரெயின் வாஷ் இல்லை சில மூளை செலவு பண்ணுறாங்க நல்லாம்பான் சில பேர் சரி மூளை செலவு பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இப்போது பிரெயின் வாஷ் பண்ணுறான்னா இப்போ பிரெயின் வாஷ் பண்ணுறதுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பிரெயின் வாஷ் யார் பண்ணுவா சாதாரணமாக பிரெயின் வாஷ் யார் பண்ணுறானோ அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறவனுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஆர்கனைசேஷனாக அங்கே இருக்கிறவங்களைலாம் பிரெயின் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இப்போ அப்படிலாம் பேசுகிறாங்க சில பேர்லாம் பேசுகிறாங்க ஒரு ஒரு இடத்துலையும் இருக்குது அது வந்து என்னென்னா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தால் மூளை தமிழ் அதுக்கு பேர் வச்சுட்டான் மூளை செலவு அது இல்லை வாஷ் எல்லாத்துலையும் மூயின் வாஷ் பண்ணுறது பிரெயின் வாஷ் பண்ணுறது ஒரு கம்பெனின்னு சொன்னால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் எதையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவங்களை அது மயமாக ஆக்குறதுக்காக அது வாஷ்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஏன் வச்சுக்கணும் வாஷ் பண்ணுறது பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவ் பிரெயின் வாஷ் பாசிட்டிவ் பிரெயின் வாஷ் பிரெயின் சொல்லி சொல்லி மாற்றுறது அதுதானே பிரெயின் வாஷ் அப்படியே சொல்லிகிட்டே இருக்குது அவனுக்கு வந்து அது அப்புறம் யோசிக்கவே மாட்டான் அப்படியே சொல்லிகிட்டே இருக்குது சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி உரு ஏற்றி ஏற்றி ஏற்றி என்ன உசுப்புறதுங்கிறான் பாருங்க அது மாதிரி சொல்லி சொல்லி உரு ஏற்றி விட்டுறது இப்போ நான் உங்களை இப்படியே உசுப்பு நீ சைத்தன்யம் நீ சைத்தன்யம் நான் சைத்தன்யம் அது சைத்தன்யம் இப்படி சொல்லிகிட்டே இருந்தால் ஆனால் இதில் என்ன இது இது பாசிட்டிவாக நெகட்டிவாக பாருங்கள் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ வந்து இங்கெல்லாம் டெரரிஸ்டெல்லாம் இருக்காங்க டெரரிஸ்ட்டெல்லாம் அடிக்கடி வரிசையாக அவங்களாம் ஆர்கனைஸாக உட்காந்து மீட்டிங்கெலாம் போடுவானா மாட்டானா எங்கே குண்டு வைக்கணும்னு பிளான் பண்ண வேண்டாம் அப்போ இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்து இந்த டெரரிஸ்ட் அவங்கள சேர அவனுக்கு பாவம் நிறைய பேருக்கு வசதி இருக்காது எப்போ ஏதாவது ஒரு இதில் வேலையும் சரியாக கிடைக்காது பாப்பா டெரரிஸ்ட் குரூப்பில் சேருவோம் அங்கே வந்து காலையில் எந்திரி நில்லும்பா எக்ஸசைஸ் பண்ணும்பா எல்லாம் சொல்லி கொடுப்பா அப்புறம் அவங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பாங்க பார்த்தியா இங்கே இப்படி இருக்குது இங்கே இப்படி இருக்குது இவன் இப்படி ஏமாத்துறான் அவன் இப்படி பண்ணிகிட்டுருக்கான் அதனால அந்த இடத்துல நம்ம குண்டு போட்டால் தான் நமக்கு வந்து கடவுள் சொர்க்கத்தில் இடம் கொடுப்பார் சொல்லிகிட்டே இருப்பான் பிளேனை கொண்டு போய் நாம் வந்து எதிலியாக கட்டிடத்தில் மோதணும் மோதின உடனே நமக்கு வந்து கடவுள் நிச்சயமாக சொர்க்கத்தில் பெரிய இடம் பசுமையான இடம் இது பாலைவனத்திலேயே வாழ்ந்து பழகிட்டோமா அங்கே ஒரு பசுமையான இடம் திராட்சத்தோட்டம் அங்கே இருக்கும் போயிடலாங்க சொல்லிகிட்டே இருப்பான் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல இவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னது சாமி ஆட ஆரம்பிப்பான் ஆரம்பித்த அப்புறம் கடைசியில் என்ன நான் போயிட்டு வந்து அப்படியே வந்து என்னது என்னது சூசைடு பாம்பு கரும்புலிகள் கரும் புலிகள்னால் இவங்க சூசைட் பாம்பர்ஸ் அது வந்து இங்கே இருந்தது கரும்புலின்னு வேறு அவங்களுக்குள்ள ஒரு குரூப் பிரிச்சுப்பாங்க கரும்புலியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பெல்லாம் கட்டிட்டு போய் ஏர்போர்ட்டில் நின்று அப்படியே வெடிக்க விட்டுருவான் அப்படின்னு செத்து இதெல்லாம் நெகட்டிவ் பிரெயின் வாஷ் இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கிறது பிரெயின் வாஷ்னே வச்சுப்போம் தப்பே இல்லை எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணாமல் இருக்க முடியாது உடம்ப வாஷ் பண்ணுறோம் என்ன ப்ளேட்டையே சரியாக கழுவுறதில்லேன்னு ரிப்போர்ட்டு அப்படி இருக்கிற போது வந்துன்ட்ருக்கு பிளேட்டை சரியாக கழுவு மாட்டேங்கிறாங்க அப்படி போட்டுறாங்க நிலமோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க யாரோ ஒரு பண்ணியிருப்பாங்க உங்களை சொல்லலை யாரோ பண்ணியிருப்பான் அதெல்லாம் ரொம்ப எல்லாம் இதெல்லாம் இது புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து உட்காந்து படிக்க படிக்க என்னாகும் நமக்கு திரும்ப திரும்ப இதையே கேட்டுன்ட்டு இருந்தால் என்னாகும்னா மனசில் வந்து பாரம் குறையுமா பாரம் கூடுமா ஆ தெரியல நீங்கள் பாடம் நடத்த நடத்த நடத்த எங்கள் தலை வெயிட்டு ஏறிகிட்டே போகிறதுன்னா போகாது எல்லாம் ரிலீஃப் மனசில் இருக்கிற வெயிட்டெல்லாம் நீக்கிறது எல்லாத்தையும் நீக்கிடும் ஆஹ் ஊர்துவம் பிராணம் உன்னயதி ஊர்துவம் பிராணம் உன்னயதி இது வந்து இந்த உணர்வு உணர்வு தத்துவம் இல்லை என்றால் உணர்வு தத்துவமானது சொல்கிறார் அது வந்து சாட்சியாக இருக்கிறதுனால மூச்சு காற்று மேலே போகிற மூச்சு காற்று ஒழுங்காக போகிறதான் உடம்புக்குள்ள காற்று மேலையும் கிழிங்கும் இழுத்து பிடிச்சி வச்சுட்டுருக்கு பேலன்ஸ் பண்ணின்ட்டுருக்கு நமக்கு தெரியாது அது எங்கேயாவது அந்த என்னது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது வந்து வெர்டிகோ வெர்ட்டிகோ வந்தால் தெரியும் வெர்ட்டிகோ வந்தால் தெரியும் உள்ளுக்குள்ளே வந்து பிராணனில் தகராறு ஏற்பட்டிருக்குன்னு இது வெர்ட்டிகோ வந்தால் திடீர்னு படுத்துட்டுருக்கிற போது வெர்ட்டிகோ வந்துடும் பேலன்ஸ் போயிடும் வெர்ட்டிகோன்னா என்னன்னு தெரியுமோ தான் தெரியும் ஆ அது வெர்ட்டிகோ வந்தவுடனே அது என்ன பண்ணுறோன்னு தெரியாது உடம்பு இருக்கா எது சுற்றுறதா என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாது அப்போ அந்த வெர்ட்டிகோ மாதிரி வெர்ட்டிகோவை வராமல் பார்த்துட்டுருக்கிறது எதுன்னா இந்த சைத்தன்யம் தானா இது வந்து அதுக்கு முன்னால் அதுக்கு சாட்சியாக இருக்குங்கிறார் பிராணம் ஊர்துவம் உன்னைய தி மூச்சு காற்று மேலே போகும் காற்றை மேலே போகும்படி செய்கிறது கீழே அபானம் பிரத்யகசியத்தி காற்றை கீழே போகும் காற்றை கீழே போகும்படி செய்கிறது அதாவது காற்றின் இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது உடலினுள் இயங்கும் காற்றின் இயக்கத்திற்கு உணர்வு ஆதாரமாக இருக்கிறது உணர்வு இல்லையேல் சைத்தன்யம் இல்லையேல் இது இயங்காது ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டம் உள்ளுக்குள்ளே எல்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ணாது அது மாத்திரம் இல்லை மத்தியே மத்தியேன்னா உள்ளத்தினுள் ஹயக கமலே ஹயத்தில் சங்கராஜர் ஹிருத கமல ஆகாஷே ஹிருத ஆகாசத்தில்கிறார் சங்கராஜர் இதுல வந்து வாமனம் ஆசீனம் பூஜிக்க தகுந்ததாக அது இருக்கிறது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அதேதான் மத்தியே வாமனம் ஆசீனம் வாமனம்னா வழிபடத்தகுந்த அர்த்தம் வழிபாட்டுக்குரிய வழிபாட்டுக்குரிய அது என்ன பூஜையா பண்ணுறதுனா நம்மால் ஆழ்ந்து எண்ணுவதற்குரிய நாம் ஆழ்ந்து எண்ண வேண்டியது நமது உண்மை வடிவைத்தான் எண்ணுவதற்குரிய ஆசீனம்னா என்ன அர்த்தம் அவர் இருக்கிறார் சங்கராச்சார சொல்றார் புத்தௌ அபிவியக்தம் விஜான பிரகாசம் வாமனம் வணனீயம் சம்பஜனீயம் நன்றாக அதை நினைக்க வேண்டும் பஜன்னாலே நினைக்கிறதுன்னு அர்த்தம் நீ நல்லா சிந்திக்க வேண்டியது உன்னோட ஸ்வரூபத்தைத்தான் யதார்த்த ஸ்வரூபத்தை தான் எல்லாருடைய யதார்த்த ஸ்வரூபமும் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபமும் ஒன்று தான் இந்த பாடிமை காம்ப்ளெக்ஸ்ஸு ஆல் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சூப்பர் இம்போசிஷன் அதே தான் வாமனம் ஆசீனம் இது அனுக்கிற உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு விஸ்வே தேவா உபாசத்தே அது அதாவது இது இது ஒரு இலக்கிய அழகு சொற்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்றது விஸ்வே தேவாகா உபாசத்தே அப்படின்னா இந்த இந்திரியங்களெல்லாம் இந்த உணர்வை பூஜை பண்ணுறதாம் என்ன பாவனை பாருங்க இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இந்த கண் காது மூக்கு நாக்கெல்லாம் என்ன பண்ணுறது இதுக்கு எல்லா விஷயங்களை எல்லாம் கொண்டே கொடுக்குறதாம் பார்த்தியா ஜிலேபி எப்படி இருக்குது தேன் மலை தேன் கொம்பு தேன் இந்த தேன் எப்படி இருக்குது பார்த்தியா இது எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்கிறது இந்திரியங்கள்லாம் விஸ்வே தேவாகான்னா இந்த இடத்துல இந்திரியாணின்னு அர்த்தம் ஞானேந்திரியாணி இவைகள்லாம் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு சங்கராஜர் கோட் பண்ணுறார் விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு அதாவது விஜயானு தே கர்மானிதனு விஜயான தேவா சர்வே பிரம்ம ஜேஷ்டமுபாசத்தை அதை கனெக்ட் பண்ணுறார் சங்கராச்சாரியர் விஜயானம் சர்வே தேவாக ஜேஷ்டம் பிரம்ம உபாசத்தை விஜானம்னு சொன்னால் இந்த உடம்புக்குள்ள இருந்து எந்த தத்துவம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறதோ அந்த தத்துவத்தை அந்த உணர்வு தத்துவத்தை இந்த இந்திரியங்களெல்லாம் அதற்கு இந்திரியங்களெல்லாம் பொருளை கொண்டு போய் கொடுத்து இந்திரிய விஷயங்களை கொடுத்து அதை வழிபடுகின்றனவாம் உள்ளத்தினிருக்கும் உணர்வாகிய இறைவனுக்கு பொறிகளாகிய தேவர்கள் புலன்களாகிய திரவியங்களை கொண்டு உபாசனை பண்ணுகின்றன பூஜிக்கின்றன எப்படி பாருங்கள் இந்திரிய விஷய நுகர்ச்சியவே எப்படி அழகாக மாற்றுவது பாருங்கள் இந்திரிய விஷயங்களை கிரகிக்கிறதையே உபனிஷத் ரொம்ப அழகாக மாற்று விஜானம் உபாசத்தேன்னு அர்த்தம் விஜான பிரகாசம் சைத்தன்யத்தை இவைகள் வழிபடுகின்றன விஸ்வே தேவா உபாசத்தே ஆகவே ஆத்மாவுக்கு எல்லாம் ஆத்மாவுக்காகத்தாங்கிறார் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா ஆசிரமத்தில் எல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து சாமிக்காக தான் வேலை செய்கிறோம் பாங்க எல்லாம் சாமிக்காக தான் செய்கிறோம் எல்லாம் உங்களுக்காக தானே செய்கிறோன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் எனக்காக செய்யாதப்பா தட்சிணாமூர்த்திக்காக பண்ணு நம்ம வருவோம் போயிடுவோம் தட்சிணாமூர்த்திக்காக பண்ணுங்கோ சுவாமிக்காக பண்ணுங்கோ நம்ம சனாதன தர்மத்துக்காக பண்ணுங்கோ அதில் நானும் ஒரு என்ன நான் ஒரு ஹெட்டாக ஹெட்டாக இருக்கலாமே தவிர நம்ம எல்லோரும் சேர்ந்து சனாதன தர்மத்துக்கு தான்ப்பா சேவை பண்ணுறோம் உபனிஷத்துக்காக தான் சேவை பண்ணுறோம் இந்த தர்ம பரம்பரைக்காகத்தானே பண்ணிட்டுருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அவ்வளோ அதுக்காகத்தான் பண்ணுறோம் சொல்கிறோம் மடங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு வந்து என்னென்னா ராமகிருஷ்ண மடம்னா குருமகராஜுக்காக நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அந்த ஒரு மோட்டிவேஷன் அதை கிரியேட் பண்ணுறது எல்லாேரும் ஆர்கனைசேஷனும் அப்படி தான் வேலை பண்ணுறோம் அவங்களுக்காக வேலை பண்ணுறோம் அதனால தான் அவங்களால் அதை யுனைட் ஆறுது சேர்றது என்ன எல்லாம் சண்டை போட்டுருப்பாங்க ஆனாலும் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு அன்புனால பக்தினால அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருப்பாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ராக இருக்கு இப்போ வந்து கணவன் மனைவியே இருக்கட்டும் கல்யாணம் ஆகிடுதுன்னா எது அவங்கள சேர்த்து வைக்கிறது எது அவங்கள பிரிக்கிறது சேர்த்து வைக்கிறது எது பிரிக்கிறது எது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்கறதுனால சேர்த்து வைக்கிறதா நம்ம சாஸ்திரங்கள்லாம் பிரிக்காமல் இருக்கிறது தர்மந்தான் தர்மத்துக்காக வேண்டி பிரிக்காமல் பிரியாமல் இருக்காங்க பிரிக்கிறது என்னது நம்ம அவங்க அவங்களுடைய செல் என்ன சுயநலம் செல்ஃபிஷ்னஸ் செல்ஃபிஷ்னஸ் தான் பிரிய வைக்கிறது சேர்த்து வைக்கிறது எது பிரிக்க வைக்கிறது எது கஷ்டம்தான் புரிய வைக்கிறது ரெண்டு பேருக்குமே தர்மத்தில் ருச்சி இருந்தால் தான் நிற்கும் இல்லாட்டி அந்த காலத்தில் என்ன தர்மம் தான் கட்டி போட்டுது நம்ம தேசத்தில் வந்து தர்மம் குடும்பங்களுடைய முறைகள் வந்து உறவுகளை கட்டி போட்டு வச்சுது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த உடம்புலையும் எது எது கட்டி போடுறதுன்னா இதில் ஒரு தத்துவம் தான் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுருக்கு இது வந்து சரீரத்துக்குள்ளேயே இந்த தத்துவம் இருக்குது தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகனாபவத்து சகனவுன சஹ வீரியங் கரவா வகை தேஜஸ்வினா அவதி